வெற்றிவேல் முருகனுக்கு ஹரோஹரா கச்சியப்ப சிவாச்சாரியா சுவாமிகள் அருளியுள்ள கந்த புராணம் அசுர காண்டம் அசுரர் யாகப் படலம் பன்னை தன் ஏவலால் அழல் மகம் செய்ய உன்னி நன்னாகியே ஒல்லை ஏகிய முன்னவன் இளைஞர் தம் முகத்தை நோக்கியே என இசைத்தல் மேயினான் அடல் கிழ பெருமகம் அதனை ஆற்றவே வடதிசை செல் ஒழிமல்கு தானையின் கடையொடு நெற்றியில் காவலாகியே படருதிரால் என சூரன் பண்ணினான் இனிது என அடி தொழுது இளவல் தாரகன் அணிகமிது ஏற்றினில் அடைவல் என்றனன் முனிதரு கோளறிமுகத்து மொயம்பினான் தனியகல் நெற்றியில் சார்வல் என்றனன் பின்னர் இருவரும் பேசியத்திரம் முன்னவன் விடை கொடுமுறையிற் போயினார் அன்னவர் பணியினால் ஆர்ப்புற்றே எடி சென்னெறி படர்ந்தன சேனை வெள்ளமே தானவரணிகள்ளம் தரைமிசைப் பெயர்தலோடும் மாநிலமடந்தையாற்றாள் வருந்தினள் பணிகளோடு கோனும் அங்கு அயறான் நின்றான் குலவரை கரிகள் ஆனவும் சலித்தாதிக மடமும் அழுங்கிற்று அன்றே மண்டுரு பூழி ஈட்டம் மலரையன் உலகன் தாவி விண்டலமீது போதல் மேதினிய சுரவெள்ளம் என்றரு நிலைமைத் தன்றால் யான் பொறுக்கல்லேன் என்னா கொண்டல் வண்ணத்தனோடு கூறுவான் சேரல் போலும் காழ்வுறும் அவுணர்த்தானை கனை கழல் துழனி முன்னர் ஆழியம் கடலும் நேரார்த்திடும் கொல்லோ என்னா கூழ்வுருஷினம் கொண்டு என்ன உலப்பிலா உணர்த்தாளில் பொழியது எழுந்து சென்று புணறிவாய்ப்பொத்திற்று அன்றே மரந்துகள் பட்ட மேருவரையனச் சிறந்தமை பூ தரந்துகள் பட்ட யாதும் தனது என தாங்கு சேடன் உரந்துகள் பட்ட நேரும் உயிர்த்துகள் பட்ட தொல்நாள் புருந்துகள் பட்டதே போல் புவிதுகள் பட்டது அன்றே ஆடலின் அவுண அரவ மும்மனையர் செல்ல நீடிய பூழிதானும் நெறிப்பட வருதலோடும் நாடிய அமர ரஞ்சி நடுக்குரா நமது வேதா வீடினன் கொல்லோ நீத்தம் விண்ணுறும் போலும் என்றார் மாசு அகல் திருவின்மிக்க மாயவள் முன்னம் தந்த தேசுரும் அவுண வெள்ளம் திசையலாம் என்னும் யோசனை எல்லை ஆக உம்பரின் இடத்துமற்றை காசினியிடத்தும் ஆகிக் கலந்துடன் தழுவிச் சென்ற அஞ்சினன் அமரர்வேந்தன் அயர்ந்தனங்கி புத்தேள் எஞ்சினன் வன்மை கூற்றன் இணைந்தனன் நிறுதியைத்தான் தஞ்சமில் வருணன் வாயு தளர்ந்தனன் தனதன் சோர்ந்தா நெஞ்சு அழிந்தனன் ஈசானன் நிருதர் பேரறவம் சூழ கொள்ளுரிமையிற்று செங்கண் வலிகழுமவுணர்தானை வெள்ளமதேகப் பூழி விரிந்தெழி ஆண்டும் போகி பொள்ளனமையே தீண்டி புற தெழில் அழித்தவானோர் உள்ளுணர்வழித்ததன்றே அணையர்கள் ஆர்க்கும் ஓதே பேரும் இவ்வவுணர்தானை பெருக்கினது அணியின் முன்னர் ழழல் வெறுவு சீற்றத்து அறிமுகன் செல்லக்கூழை தாரகவிரலோன் செல்ல தலை அளி புரிந்து நாப்பட்சூரன் என்று உரைக்கும் வையோன் துண் என ஏகினானால் ஆன பொழுதத்து அவர் காணி எனினைந்து தானவர்கள் போற்றும் தனிக்குறவன் தண் தரளிசையே ஊர்ந்து வந்து அணுகி வல்லவுணர் சேதையெனச் செல்லும் திரைக்கடலை கண்ணுற்றான் கண்ணின்ற வீரர் கடுப்பும் பெருமிடலும் உண்ணின்ற காழ்ப்பும் உரணும் கொடுந்திரலும் எண்ணங்குள் வேர் பொம்மிகளும் தெரிவுற்று துண்ணின்ன நெஞ்சம் புகரும் துளக்குற்றான் கண்டே நிவர்த்தம் கடுந்திரலின் ஆட்சிதனை பண்டே அவுனர் அளப்பிலரைப் பார்த்துணர்வேன் தண்டே நிதழியான் தன்னருளின் வண்ணமோ உண்டே இவருக்கொருவர் நிகருற்றே வானோர் இறையுடன் மாலுடனும் மற்றள்ள ஏனோருடனும் இகலாடி வென்றிடுகை தானோர் பொருளோ தமை எதிர்ந்த மாற்றலர்த்தம் ஊனோடு உயிரை ஒருங்குண்ணும் தீயவர்க்கே இன்னோர் தம் வன்மைக்கு இலவேனும் முன்னோர் தமைப்போல் முயலும் தபவலியும் பின்னோர் வரமும் பெரும்படையும் கொண்டு இளராள் அந்நோய் இவர்க்கும் குறை உண்மையாகியதே தண்டத்து இரையைக் கடந்த தனியாற்றல் கொண்டு உற்றவர்க்கே குறை கண்டிலம் ஏனை அண்டத்தவர்க்கும் அனைவர்க்கும் ஒவ்வோர் குறை உண்டு அத்தகைமை எவரும் உணர்குவராள் ஆதலின் இன்னோற்படைவுற்றிடும் வருமை போது சில நோன்பு புரியின் அகன்றிடுமால் இது நிலைத்தன்றே இழிந்தோர் உயர்ந்திடுவர் காதி புதல்வன் இதற்குக் கரியன்றோ என் அப்பலவும் இசைத்து நின்றுதான் அவர்கள் மன்னற்கு மண்ணாக வாழ்வைது சூரப்பன் மண் முன்னுற்றிடவும் முகமண்மொழிந்திடவும் உன்னுற்றனால் உணர்வு சேர்காப்பியனே தீயின் திறமுறுக்கும் சீற்றத்த உணன் எதிர் போயங்குறவும் புவன்றிடவும் தான் அறிதால் ஏயும் தகுவருடன் என் நுழையிற் சார்வதற்கோர் மாயங்கொள்விஞ்செய்யே புரிவேன் என மதித்தா மண்ணில் உயிரை வசீகரிக்கும் மந்திரம் ஒன்று எண்ணி விதிமுறையே நோக்கி எதிர் சென்று நண்ணிய வெம்சேனை நரலை நடுவன் புக்கான் அண்ணல் அவுணர்க்கு அணித்தாயடை குற்றான் கள்ள மிகுமவுணர் சிந்தையனும் காழிரும்பா யுள்ள உருகி உரை கெழுமாயத்தீயின் எள்ளவருங்கரையும் ஏகி நயந்திட்டனவால் வெள்ளி மிகப்புணர்க்கின் மேலையுறு நின்றுடுமோ சூழிக் கடலில் துவன்றும் அவுணற்படைஞர் காழற்ற புந்தியொடு கைதொழலும் கேசரிக்கும் பூழைக்கரன் தனக்கும் முன்னைப் புரவலன் முன் கேழ்வுற்றவாசி குரவன் கிளைத்திடுவான் வாலாதிமான் தேர்மகபதிக்கும் ஏனையர்க்கும் மேலாதி தான் அவர்கள் வெய்ய துயர் நோயகற்ற ஏலாதியே கடுகம் என்று உரைக்கும் இன்மருந்து போலாதி என்ன உணன் புகன்றிடுவான் காரையூர்கின்ற கடவுளர்கோன் வைகலுறும் ஊரையோ மேலை உலகுதனில் உள்ளாயோ பாறையோ கட்செவிகள் பாதலத்தையோ எந்தாய் யாரை நீ தேற்றேன் இவனுற்றவாரென்னோ உன்பால் என் நெஞ்சம் உருகும் அக்தன்றி என்பானதும் உருகானிற்கும் எனையறியா தன்பாகி நின்ற தருந்தவத்தை ஆற்றவனம் தன் பால் அணுகுதற்கு தாளும் எழுகின்றிலவே நல் நேயம் பூண்டு நடந்தாய் உயிரெல்லாம் அநேயென வந்தளிக்கும் தகையாயோ இன்னே உனையெதிர்ந்தேன் யாக்கை மிக வருந்தி முன்னே தமியேன் புரிந்த தவம் மொய் பன்றோ என்றலும் கவிஞன் கேளாயிரு விசும்பு ஆற்றில் செல்வேன் உன் தனிமரபிற்கெல்லாம் ஒரு பெரும் குறவனானேன் நன்றி கொள் புகரோன் என்னும் நாமமுற்று உடையேன் நின்பால் சென்ற நன் குருதி ஒன்று தெளித்திடல் வேண்டி என்றான் அவுணர்கள் முதலாய் உள்ளோ நாங்கது வினவியாற்ற உவகையனாகியந்தாய் ஒய்ந்த நன் இவன் யான் என்ன கவிஞ நெய் நின்று கைதொழு பரவலோடும் சிவன் அருள் நெறியால் அன்னோ நித்திரம் செப்பலுற்றான் நூல் தொடர் தொடர்கேள்வி சான்றோய் நோற்று நீ இருக்கும் எல்லை ஊறு செய்கிறர் ஒன்னார் உனை அவை குறுகா வண்ணம் கூறுதும் திறன் ஒன்று என்ன கூற்றுவர் கடந்த மேலோன் மாறின் மந்திரமது ஒன்று மரபுழிவழாமல் ஏந்த மொய்கழு கூற்றை வென்ற முதல்வன் மந்திரத்தை நல்கி வைகளும் இதனை உன்னிமனத்தொடுப்புலனொன்று ஆக்கி பொய் கொலை களவு காமம் புன்மைகள் உறாமே போற்றி செய்குதீ தவத்தை என்ன செவி செய்தான் அப்பரிசு அனைத்தும் தேரா வணங்கி எந்த இப்பணி புரிவன் என்ன அல்லை தேராசி கூறி மெய் புகர் மீண்டு சென்றான் மேதகம் அவுணர் சூழ ஒப்பரும் மாயே செம்மல் வட புலத்து ஒல்லை போனான் வழிமுறை பயக்க நோர்க்கும் வட புலம் தன்னிலேகிப்பழுமர வனத்தில் ஆங்கோற்பாங்கரில் குறுகிச் சூரன் அழல் கெழுமகத்தை ஆற்ற அயுத யோசனையுள் வைத்து செழுமதிலது சூழ்பான்மை செய்திட சிந்தை செய்தான் அடல் கெழுத்தானையாகும் அவுணர்த்தங்குழுவை கூவி படிதனில் அடுக்கல் யாவும் பறித்தனர் கொணருவித்து வடவரை நிவப்பிற் சூழவாரியா புரிவித்தாங்கே நடுநெடுவாயில் போக்கிஞாயிலும் இயற்றுவித்தான் நூற்படு செவ்வினாடி நொய்தன செய்த மார்பெரு மதிலைச் சூழ வரம்பரு தானே தன்னை ஏற்புடேயரணமாக ஏற்று வித்தியாரும் செல்ல நாற்பெரும் திசை நூடு நலனுறவாய்தல் செய்த பூமியும் வானும் ஒன்ற பொறுப்பினார்புரியப்பட்டு நாமியம் புரிதான் இந்த நாமனில் காப்பும் அப்பால் ஏமுறும் அவுண வெள்ளத்தெடுத்திடும் எயிலும் நேமியங் கிரியும் சூழ்ந்த நிசியும் நேர்ந்திருந்தே ஞாயிலின் வேலிமான நகங்களால் அடுக்கல் செய்த பாயிரு நொச்சி தன்னில் படை புரிசை தன்னில் வாயில்கள் தோறும் போற்ற மந்திர முறையால் கூவி நேயமுடு அடுப்போர் மாதை நிறுவி ஆழறிமுகத்தன் முன்னோன் அடுக்கலால் படையால் செய்த நீலிகள் வாரி முன்னர் நெறிகுள் மந்திரத்தால் கூவி கூழிகள் தொகையும் மோட்டு தொகையும் சீற்ற காளிகள் தொகையும் சூழ் போய் காப்பூர நிறுவிவிட்டான் கைரவமனைய செம்கண் காளிகள் முதலோர் தம்மை சீரர நிறுவி பின்னர் சீர்குள் மந்திரத்தால் பன்னி அயிர் அற நெடிது போற்றிய அவனர்கோண கண் வந்த வைரவ கணத்தை வேள்வி காத்திட வணங்கி வைத்தான் தள்ளரிதாகிய காப்பிவை செய்திடு தனி வீரன் உள்ளுராயிரவாயிர யோசனையுரு நீளம் கொள்வதொராழமுமாயிடவோரோமகுண்டந்தான் நள்ளிடையே புரிவித்தனன் மாமகம் நலமாக ஆதிதனக்கனல் வேள்வியற்றிட அடுசூரன் வேதிதனைப் புரிவித்திடு காலையில் வியஞ்ஞாலம் பாதகர் எம்மை வருத்தினர் என்று பதைப்புற்று பேதுரவேதி இறங்கி ஒடுங்கின பெயர்வில்லாள் ஆழம் அது ஆயிரம் யோசனையாவ அவன் அகழ் செய்கை ஊழ்புறனாடிய சேடனும் மாயடை உரைவோரும் கீழுருவார் இவன் எய்துவர் தானவர் கிளை என்ன தாழரையேகினர் முன்னொரு தொல்நிலை தனை நீங்கி ஆழ்ந்திட அம்மக பேதி இயற்றலும் அது போழ்தில் தாழ்ந்திட நீத்தமிழுந்திட நாடிய தனிவேந்தன் சூழ்ந்தனர் நுங்களை உண்புவர் மீதெழல் துணிவன்றே போழ்ந்தனை பாதலமேகன அவ்வழி போகிறால் போதலும் அப்புனல் அவ்வழி கீழிடை போகின்ற பாதலம் ஈறு எனும் ஏழ் நிலையோர் அது பாரானின்று ஈ இது இவன் வந்து உள்ளது என்ன அற்புதையில் எய்தாப்பேது ஒரு தீங்கு இது என்று பிடித்தாரா சீரு அறிமமுகன் முன்னவன் ஆகிய திரன் மேலோன் மாறுகல் குண்டம் அது இவ்வகை நாப்பண் வகுப்பித்தே நூறுடன் எட்டது சூழ்தர ஆக்குவு நுவல் வேதி வேறும் ஓராயிரம் எட்டவை சுற்ற மூவகை வேதியும் ஆனபின் வேள்வியை முயல்வானாய் வது ஓர்பல் பொருள் வேண்டி நினைந்தன அருள் யாயை பாவனை பண்ணலும் அங்கு அது கண்டனள் பரிவு எய்தி தேவர்கள் தேவனது என்னருளால் இவை சேர்விப்பாள் சீ எம்பயப்புலி ஆளியோடு எண்கு திரல் கை மாப்பாய் பரிச்செச்சைகள் ஆதிய ஆகிய பன்மாவின் தூய புழுக்களின் ஊன் அவி நேமி தொகுப்பித்தாள் ஆய உடல் குருதிக் கடல் தன்னையும் அமர்வித்தாள் பழிதரும் எண்ணெய் எனும் கடல் ஓர் இடை பயில்வித்தாள் இழுதி எனும் வாரிதிதானும் ஓர் சாரில் இருப்பித்தாள் தொழுதகு பால் தயிர் நேமியும் ஓர் இடை தொகுவித்தாள் வழி தருமட்டு எனும் வேலையும் ஓர் இடை வருவித்தாள் ஐயவிகார் ஒரு கரியே முதல் அழல் வெய்யன பல்வளன் யாவையும் ஓர்புடை மிகுவித்தாள் நெய்வுறும் உண்டியின் மால்வரை ஓர்புடை நிறைவித்தாள் மையரு தொல்பசு யாவையும் ஓர்புடை வருவித்தாள் அரும் பெறல் நாயகமாகிய வேதியின் அகல் நாப்பன் வரும் பரிசால் நிருவுற்றிட மேல் உயர் வடிவாகி பெரும் புவி உண்டு உமிழ்கண்ண பிராந்துயில் பெற்றித்தாய் உரம் கம்பம் அது ஒன்றினை தெதரு சென்னலின் வால் அரி ஓர்புடை அரிசனம் நீவிய தண்டுலம் ஓர்புடை அமைவித்தாள் மறுமலர் மான்மதம் ஆதிய ஓர்புடை வருவித்தாள் சுருவையும் நீடு தருப்பையும் ஓர்புடை தொகுவித்தாள் ஆலமுயிர்க்கும் வரம்பு இளதாருவின் அணிகொம்பர் வாலிதின்மைச் குலமாம் எனவரையே போல் சால மிகுத்தனள் ஓர்புடை வேள்வி தனக்கு என்றுவோர் பாலின் நிறைத்தனள் கொள்கலம் ஆகியபடியெல்லாம் பொன்னின் நகந்தொரும் வெள்ளி முளைத்திடு பொருளே போல் சென்னலின் முற்றிடுத்தீம் பொரியோர்புடை செறிவித்தே துன்னிய வெண்முதிரைக் குலமோர்ப்புடை தூத்திட்டாள் பின்னரும் வேண்டுவ யாவையும் நல்கினள் பெருமாயே மூவகையாயிர யோசனை எல்லையின் முரண் வேள்வி காவன நல்கினள் போதலும் யாய் நோக்கி ஓ விதியாரின் முடிந்திடும் வேண்டுவ உய்தாளே ஏவருமெண்ணை இவ்வேள்வியற்றுவன் இனி என்றான் ஊன் புகு பல்வகையாவியும் ஏண்டிய உலகெல்லாம் தான் புகு தன்விரல் காட்டிய நாட்டியதான் உப்போல் மேன்புகு சூரன் நடு திகழ் வேதியின் மிகு நாப்பண் வான் புகுவச்சிரக்கம்பம் நிரியினன் வலித்தன்னால் வச்சிரக்கம்பம் நிரியன பின்னர் மகம் போற்றும் நொச்சியின் நாற்றிசை வாயில் தொருந்தொரும் நொய்திற்போய்சுறு வீர மடந்தையை உன்னி அருட்சித்து செச்சைகளாதிய நல்குபு செல்கின்றான் செல்லும் சூரன் நொச்சியின் நாப்பட்செருகின்ற கல்லன் பெம்சொல் பூதர் தொகைக்கும் கணம் என்றே சொல்லும் பேயின் பல்குழுவுக்கும் சோர்வு இன்றி ஒல்லும் பான்மை ஊன்பலியாவையும் உதவுற்ற சீற்றத்துப்பில் காளிகளுக்கும் தென்பாலில் கூற்றைக்காயும் வைரவர் தங்கள் குழுவுக்கும் ஏற்றத்தோடும் அர்ச்சனை செய்தே இனிதாக போற்றிப் போற்றி உன் பலி வேண்டு ந புரிகுற்றான் சூழாமிட்டே ஆயிர வேதி தொருநாப்பட் காழார் நஞ்சி மீந்தனம் இட்டுக் கனல் மூட்டி தாழாமே தன் தம்பியரோடும் தகுசூரன் கூழால் நாடு உற்று ஊனவி வர்க்கம் முரணேர்ந்தான் நேரும் தோறும் எண்டை தன்னாம நெறி செப்பி சேரும் அன்பால் அன்னதவன் பார் செலவுத்து சூரன் பின்னர் இம்மக மாற்றும் தொழில் வல்லோன் ஆரென்று நித்தாரகனை பார்த்தரைகின்றான் ஏற்றம் சேரிவ்வேதிகள் தோறும் இறை தாழாது கூற்றம் கொண்டே ஏகினை வேள்வி உலவாமல் ஆற்றும் தன்மை வல்லவன் நீயே அது வல்லே போற்று இங்கு என்னாக் கூறி நிறுத்திப் போகு உற்றான் அப்பாலேகி நூருடன் எட்டா மகள் வேதி துப்பால் எய்தி முன்னவையே போல் தொடர் வேள்வி தப்பாது ஆற்றி சீய முகத்தோன் நோக்கி இப்பால் உற்று இம் மகம் ஆற்றாய் இனிது என்றான் தெரிய இன்னணம் செப்பி அவுணர்கோனரியின் மா முகத்தானே அவன் நிறி பெரிது நல்லுறு பெற்றியில் செய்ததன் உரிய வேதியின் ஒல்லையின் மேவினான் வேதியை இது விதி உளி அர்ச்சனை யாதும் போர் குறையின்றி இற்றியே மாதுவோர் பங்கு உடை வள்ளலை உன்னியோர் ஏதில் வேள்வி ஏற்றுதல் மேயினான் நஞ்சு பில்கு நவை உடைத்தாருவின் விஞ்சு சாகவியன் துணியாவையும் புஞ்சமோடு பொறுக்கு என வேதியில் துஞ்சிடும் வகைசூரனும் தூவினா ஆலமாகி அமர்த்தருவின் எலி கோலின் கொந்தழல் இட்டு முன் ஏலம்பூட்டி எழுது எனும் மா மழை சீல அன்னதற்பினர் அம்பொற்குழிசிகள் துன்னுகின்ற துணிபடும் பூந்தொகை வன்னியின் கண் மரபின் நின்றுத்தனன் செந்நிற குருதி கடல் சிந்தியே செய்யது ஓர் மகச்செம் தழல் மீமிசை துய ஓதனம் சொல்முறை தூர்த்தனன் நெய்யும் எண்ணையும் நீடிய சோரியும் வெய்ய பாலும் ததியும் விடுத்து மேனசாலியின் வெண்பொரியின் குவை ஆன நல்கி அழிதரும் ஏற்றினில் வானுலாயமறிகடலாம் என தேனும் மாலியும் தீமிசைச் சிந்தியே தோரை ஐபனம் சூழ்த்தடத்துற்ற நீ வாரம் ஏனல் இருங்கொடுமற்றவும் மூறி எள்ளு முதிரையின் வர்க்கமும் சேர உய்தனன் நெய்கடல் சிந்தினான் கொடிய கொடியாயூர் கரியாதியா படியில் வெய்ய பல பொருள் யாவையும் நெடிதும் ஓற்றினேயமது ஆகிய கடலை வன்னிக்க விழ்த்தனன் என்பவே இன்ன பல்வகையாவும் இயல்பினால் பொன்னுலாம் சடை புண்ணியன் தன்னையே முன்னி வேள்வி முயன்றனன் ஞாலம் மேல் துன்னு சீர்த்தியன் சூரப்பன்மா என்பான் சூரநாமவன் அவ்வழிப் பெருவளம் சுட்டி வீரவேள்வியை வேட்டலும் செந்தழல் விரைவின் ஆறுமச்சுர விழுந்து மிச்சென்றன அடுதி பாறை நுங்கி வானுலகலா உணவிழும் பரிசின் வானம் புக்கது மாதிரம் புக்கது மலரோன் தானம் புக்கது எவ்வுலகமும் புக்கது தரைக்கீழ் புக்கு முன்னாடரும் கழலினார்கியற்றும் காணம் புக்கதோர் வேள்வியின் எழுங்கொழுங் கனலே பானுவின் பதம் சுட்டது பனிமதி பதமும் மீனெனும்படி நின்றவர் பதங்களும் மேலோர் போன மேக்குயற்பதங்களும் சுட்டது புலவோர் கோனுறும் பதம் சுட்டது வேள்வியில் கொடுீ செ வாசவன் பதந்தனைச் சுட்ட பின் சேன்போய் மற்றை மேலவர் பதமெலாம் சுட்டது மருங்கில் சுற்று பாலர்தம் புறங்களும் சுட்டது சூரன் அற்றமில் வகையாற்றிய வேள்வி உள் அனலே காலம் எண்ணில தவம் புரி காசிப காலன் ஈண்டையில் வலியினோர் மகமது பயில ஏல நீடு தீ உலகு உருக்கியது என்னில் மேலவன் செய்யும் பரிசு எலாம் யாவரே விதிப்பார் கார் மறைத்தன கதிர்மதி மறைத்தன கரியோன் ஊர் மறைத்தன அயன் பதம் மறைத்தன உலவா நீர் மறைத்தன நெருப்பையும் மறைத்தன நீடும் பார் மறைத்தன இடையிடையெழும் புகைப்படலை சொற்பவேதி இவ்வியற்கையால் எரிந்தது சூரன் பித்தையோர்கள் தம் எட்டு நூறு ஆயிர வேதம் முற்றவேதிகள் யாவையும் எரிந்தன ஒருங்கே முற்றும் வன்னிகள் எழுதினாள் உலகின் மொய்த்து எனவே கேள்வித்திறம் சூர்புரி தன்மையை விரைவில் கேள்வியால் உணறிந்திரனச் செயல் கேடு சூழ நாடினன் முடிப்பரும் தன்மையில் துளங்கி அழுவதுவோர் துயர்கடல் இடை அழுந்தினன் அயர்ந்தே சூன்முகக் மேனியும் முனிவர்தொகையும் நான் முகத்தனும் சூர பன்மன் செயல் நாடி பான்மை மற்றியதையாவரே புரிவரிப்பதகன் மேன்மை பெற்றிட முயன்ற நன் கொல்ல வெறுண்டார் இந்த வண்ணத்தின் ஒரு பதினாயிரம் ஆண்டு முந்துசூ தனது இளைஞரோடு அருமகம் முயல அந்திவார் சடைக் கண்ணுதல் நின்மலன் அவன் பால் வந்திலது தேர்ந்தனன் நிறுதர்கோன் மாதோ கண்ணுதல் பரனருள் செய்யாத்தன்மையைக் கருத்தில் எண்ணீச்செயற்கு ஒருவனோ சிவன் எனையா பண்ணுமத்துழில் பின்னவர் தங்கள் பால் பணித்து பின்னகத்தின் மீ செந்தனன் கடவுளர் வெறுவர் வானகத்திடை நிற்புறு சூரப்பன்மாவான் தான் அவர்கை வாழ்கொடே ஈர்ந்து தன்மையின் ஊன் அனைத்தையும் அங்கி மேலவியனவோச்சி சோனையொத்ததன் குருதியை எழுதனச் சொரிந்தான் சோரி நெய்யவா உன்களே அவியவாச்சூரன் வீரமாமகம் புரிவூழித் தனது மெய்மி செய்வோன் ஈர ஈரவே முன்னையின் வளர்தலும் எது கண்டு ஆறும் அச்சுரத்தொழித்தனன் விம்மிதம்மானான் சிந்தையில் பெருமகிழ்ச்சியனாகி தீச்செய்கை எந்த அற்புறு நிலையதோ என மனத்து எண்ணா மந்தரப்புய நிற்கோன் பின்னும் அம்மரவால் அந்தரத்து இடை தசை பெருவேள்வியை அயர்ந்தான் ஆண்டு ஓர் ஆயிரம் இம்மகம் மந்தரத்து இயற்ற நீண்ட மாளுடன் நான் முகம் தேடாரும் நிமலன் ஆண்டும் வந்திலன் சூரன் அத்தன்மை கண்டு அழுங்கி மாண்டு போவதே இனிக்கடன் என மனம் பலித்தான் உன்னி சூரப்பன்மாயினும் ஒருவன் வன்னி சுற்றிய ஆதி குண்டத்தி இடைவதிந்து செம் நிறத்ததாய் ஆணையால் அங்கியில் சிதையா கொன்னுனைத்தலை வச்சிர கம்பம் மேல் குதித்தான் கடிதின் உச்சி நின்று உருவியே வச்சிர கம்பத்தடிதனில் சென்று சூரபன்மாவெனும் அவனன் படிவமுற்று நுண் துகளுற உளம் பதை பதைத்து முடிய மற்றது கண்ட நன்மடங்கள் மாமுகத்தோன் கண்ட காலையின் உளம் பதை பதைத்தது கண்கள் மண்டு சோரி நீர்கான்ற நகரங்களும் வாயும் குண்ட தொழில் மறந்திட்டன குறிப்போர் உண்டு போலும் என்றையுற துயர் பெரும் கடல் நடுவுற ஆழ்ந்து தொல்லுணர்ச்சி அயர்த்து மால்வரையாமென மறிந்த நன்னறிவு பெயர்த்தும் வந்துழிப்பதை பதைத் தலமந்து பெரிதும் உயிர்த்து வாய் திறந்த நபன் புலம்புதல் உற்றான் மாயை தரும் புதல்வா மாதவம் செய்காசிபர்க்கு நேயம் முருகா நிறுதர் குலத்திரைவா காயம்டன் நின்னையான் காணேனால் எங்கு ஒளித்தாய் தீய மகம் பல நாள் செய்து பெற்ற பேரு இதுவோ தாயும் தலையளிக்கும் தந்தையும் நீ தானவரை ஆயும் தலைவனும் நீ ஆவியும் நீ என்றிருந்தோய் நீ அங்கு அதனை நினையாது இறந்தனையே மாயும் சிறியோர்க்கு மற்று எங்கு ஓர்வற்றுண்டோ வீரனே தானவர்க்குள் மிக்கோனே மிக்க சூரனே நின் போல் தொடங்கி எந்த வேள்விதனை ஆரநேகம் வைகள் ஆற்றினாராற்றியனே ஈரணேயங் கொள்ளாதெம்மை அகன் ரேகினையே நின் கண் அருளில்லா நீர்மையுணராய்ப் பன்னாட் புன்கண் உருவாய் புறமூன்று முன்னெறித்த வன் கணரைக் குறித்தே மாமகஞ்செய்தாய் அதற்கோ உன் கண் உளதாம் உயிர் தனையும் கொண்டனரே உன் போல் உயிர்விட்டு உயர்மகம் செய்தோரும் அரண் தன் போல் அருளாத்தகையுமையரும் ஆங்கு அவை கண்டு என் போல் உயிர்கொண்டு இருந்தோரும் இல் இவருள் அன்பு ஓடிய மனத்துவன் கண்டறாரையா ஈசன் அருளால் எரிவேள்வியை ஓம்பி பேச அறியவன் பெற்று நமது உயிரும் ஆசையில் வளனும் அகற்றுவர் என்றே அயர்ந்த வாசவனும் இன்றோ மனக்கவலை தீர்ந்ததுவே எல்லாரும் போற்ற எரிவேள்வியை ஓம்பி பல்லாயிர நாட்பழகியமக்குமிது சொல்லாதிரந்தாய்த் துணைவராய் நம்முடனே செல்லார் இவரென்று சிந்தைதனிற் கொண்டனையோ ஈண்டாறும் காண எரியின் இடைத் தம்பம் மிசை வீண்டாய் உயிர் போய் விழிந்தாய் மிகும் வன் கண் பூண்டாய் நின்மையும் ஒளித்தாய் புலம்பும் யாம் மாண்டாலுமுன்றன் மதிவதனும் காண்போமோ என்று இன்ன சொத்திரங்கி அறிமுகத்தோன் முன்றென்னை நல்கி முலையளிக்கும் தாய் காணா கன்றென்ன வீழ்ந்தழுங்கக் கண்டதனைத் தாரகனும் வீழ்ந்தான் உயிர்தான் அவேள்விக்களம் முற்றும் சூழ்ந்தான் புரண்டான் துளைக்கையினால் நிலத்தை போழ்ந்தான் எனவே புடைத்தான் துயர்கடலுள் ஆழ்ந்தான் விண்ணஞ்சாரற்றினான் தாரகனே சிங்கமுகனும் திரல் கழிவு தாரகனும் தம் கண் முதல்வன் தவறுவுற்றது நோக்கி அங்கண் அறற்ற அது கண்ட தானவர்கள் பொங்கும் கடல் போல் பொறுமிப்புலம்பினரே தாரகனும் சீயத் தனி வீரனும் மவுணராறும் நெடிதே அறற்றும் ஒலிகேளா சீரில் வியன் உலகில் தேவர்கோன் தன் பொற்றால் சூரன் மகத்தீயில் துஞ்சும் செயல் உணர்ந்தான் தன் தாரகலச்சதமகத்தோன் தானவர்கோன் விண்டான் எனவே விளம்பும் மொழிகேளா அண்டா ஆர் கலியில் பேரமுதம் உண்டான் எனவே தன் உள்ளம் குளிர்ந்தனே சிந்தை குளிர்ந்து செரியும் உரோமம் சிலிர்த்து முந்து துயரம் முழுதும் தொலை தெழுந்து வந்து புடை சூழும் வானோருடன் கடவுள் தந்திமிசை எய்தி தனது உலகம் நீங்கினே பொன்னுரம் நீங்கிப் புரை தேர் மதிக்கடவுள் தன்னுலகம் நீங்கித் தவனன் பதம் கடந்து துண்ணும் அவுணர் துயரும் செயல் காண்பான் மின்னுலக மேகவியன் பதத்தில் வந்தனே விண்ணாடர் தங்களுடன் வேள்விக்கு இறை விஷம்பின் நன்னா மகிழா நகையா தன்னல் தவத்தை எண்ணாவியவாய் இறங்கும் அவுணர் தமை கண்ணார நோக்கிக் களிப்புற்று நின்றனே நின்றதொரு காலை நிருதருடன் அரற்றி துன்று துயர் மூழ்கிச் சோர்கின்ற சீயமுகன் நன்று என் உயிர் போக நான் இருப்பதே இங்கன் என்று கடிது மனத்து எண்ணி எழுந்தனே அன்ன திரளவுணன் ஆயிரம் என்று உள்ளாகன் சென்னி பலவும் தனது செம்கை வாழால் ஈர்ந்து முன்னம் முதல்வன் முயன்ற பெருவேள்வி வன்னி மரம் பேசியிட்டனே ஈர்ந்து தலைகள் எரியில் இடும் முன்னர் சேர்ந்த அணையான் சிறங்கள் அவை முழுதும் பேர்ந்தும் அறிந்து பிறங்கு தழலின் இடை நேர்ந்து தனி நின்றான் நிறுதற்கு இறையோனே முன்னோன் எழுந்து முயலும் செயல் நோக்கி பின்னோன் தனது பெருஞ்சிரமும் தான் கொய்து மன்னோன் மகமியற்றும் வான் தழலினுள்ளிட்டான் அன்னோவெனவே அவுணர்குழு இறங்க சென்னிதனை அறிந்து செந்தழலின் நாப்பனிடு முன்னமது போல வேறே முளைத்தெழலும் பின்னும் அணையான பெற்றிதனையே புரிய அன்னபடி கண்ட அவுணர் தமிழ் சிலரே தங்கள் சிரமும் தனிவாழினால் துணியா அங்கி மிசையிட்டும் அதன் கண் உற வீழ்ந்தும் அங்கி உயிரதனை மாற்றிடலும் சூரன் போல் சிங்கமுகனும் எரி செல்லத் துணிந்தனே மோனத்தின் வேள்வி முயன்றதொரு முன்னவன் போல் பானத் தெழுவான் வலித்து மனங்கொண்டிடலும் கானக்கடுக்கை கலைமதிசேர் செய்ய சடை ஞானப் பொடி புனையும் நாதனது கண்டனே